வியாசம் வசிஷ்டன் அப்தாரம் சக்தே பௌத்திரமுகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதா தபோனிதின் வியாசாச்சாரியர் மகாபாரதத்தையே கொடுத்த வள்ளல் பார்க்கடலிருந்து அமுதத்தை பெற்றுக் கொடுத்தான் கண்ணன் வேதமென்னும் கடலில் இருந்து மகாபாரதத்தையே பெற்றுக் கொடுத்தான் வேதவியாசர் வியாசர் கொடுத்த பாரதத்தில் தற்போது நாம் எக்ஷம் கேட்ட எழுபத்தி ஓராவது கேள்வி நாம் ஏன் ஒளிவிடுவதில்லை எது நம்மை மறைக்கிறது தர்மபுத்திரன் சொன்ன விடை தமசு நம்மை மறைக்கிறது நம்மாழ்வார் ஒரு பாசரத்தில் தெரிவிக்கிறார் பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இந்நின்ன நீர்மை இனியாமொராமை இமையோரு தலைவா மெய் நின்னு கேட்டருளாய் பொய் நின்ற ஞானம் பொல்லா ஒழுத்தம் அழு குடம்பு இந்நின்ன நீர்மை இனியாமொராமை இது இனிமேல் எனக்கு தாங்காது அதனால் முக்தி கொடுத்து விடுன்னு திருவிருத்தம் நம்மாழ்வார்பாடிய நான்கு பிரபந்தங்களில் முதல் பிரபந்தம் திருவிருத்தம் அதில் முதல் பாடல் இப்பாடல் பொய் நின்ன ஞானம் சொல்லுகிறார் பொய்யை பற்றி நிற்கும் ஞானம் பொய் நின்ன ஞானம் எது பொய் உலகத்தில் வெடிகாரம் பொய்யா நூல் பொய்யா மோதரம் பொய்யா வேட்டி பொ எல்லாமே உண்மை ஆனால் ஏன் பொய் என்று அழ்வார் தெரிவிக்கிறார்னா மாறிக்கொண்டே இருக்கும் ஓர் நிலையில் இருக்காது ஆத்மாதான் ஓர் நிலையில் இருக்கும் பரமாத்மா தான் ஓர் நிலையில் இருக்கிறார் ஆனால் நாம் கண்ணால் காணும் அனைத்து பொருள்களும் மாறுதலுக்குட்பட்டு கொண்டே இருக்கின்றன அப்ப மாறத பற்றிய ஜானம் நிலையான ஜானமாக இருக்குமா எது நிலையான ஜானமாக இருக்கும் இது நிலையற்றதுங்கிறம்தான் நிலைத்தாரத்தை இப்போ பண்ணினான் பதினஞ்சு நிமிஷம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப அரை நிமிஷம் காட்டிட்டு ஒரு நிமிஷம் காட்டிட்டு இப்ப ரெண்டுறது இது மாறிக்கொண்டிருக்கிறது நான் ஒரு முட்டாளர் வச்சுக்கோ எனக்கு புத்தி என்னுடைய சுவாதினத்திலே இல்லையா அப்ப என்ன நினைப்பேன் இந்த கடிகாரங்கிறது இப்படியே இருக்கணும் ஜீரோல ஆரம்பிச்சது ஜீரோலே இருக்கு என்ன நான் புரிந்து கொண்டாலோ வெடிகாரம் ஒரே டைம் தான் நினைச்சுட்டாலோ அப்ப என்னுடைய புரிதலில் ஏதோ கோளார் உள்ளது மாறிக்கொண்டே இருக்கும் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நிகழ்ச்சி முடிஞ்சுடும் அப்படின்னு தெரிந்து கொண்டால் தான் என்னுடையது நிலையான ஜானம் அப்ப நான் உண்மையா ஞானி எப்போது வெடிகாரம் மாறிக்கொண்டே இருக்கும் தெரிந்து கொண்டால் ஆனால் இந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன விஷயத்திலெல்லாம் நம்ம ஒழுங்கா ஞானிகளா இருந்து விடுறோம் வெடிகாரம் மாறிட்டு தானே இருக்கும் மழைக்காலம் வருமே ஆட்டம் ஸ்ப்ரிங் எல்லாம் காலம் மாறுகிறது இது உடலும் அதே போல மாறுதலுக்குட்படுவதுதான் இது நிலையற்றதுங்கிறத தெரிந்து கொள்ள மறுக்கிறோம் எப்போதும் நிலையா வாழ்ந்து கொண்டே இருப்போம் என்று நினைக்கிறோம் அப்ப நிலையற்றதான இத்தை நிலைன்னு நினைத்துக் கொண்டால் அதுதான் அறிவின்மை இது நிலையற்றது அப்படிங்குற உண்மையை புரிஞ்சு விட்டால் அது அறிவு இதே பொய் ஆழ்வார் தெரிவிக்கிறார் மாறுதலுக்குட்பட்டு கொண்டே இருக்கிறது ஆகையால் பொய் வசுவே இல்லாத பொருள் உடம்பு இருக்கு எல்லாம்தான் இருக்கு ஆனா அது அத்தனை மாறுதலுக்கு உட்படுகிறது அதை பற்றி ஞானம்தான் அஜ்ஞானம் அதனாலதான் ஞானம்னு சாதித்தார் இந்த அஜானம் வந்துருத்துனாலே இருட்டு இருட்டு இருட்டு அதைத்தான் தமஸ்ன்னு சொன்னார்கள் மூல பிரகிரு தமசுன்னு சொல்றது குணமாகிற்கு மூடப்பட்டிருக்கிறோம் ஒரு பக்கத்தில் மற்றொரு பக்கத்தில் இவ் ஆத்மாவை தமஹா என்று சொல்லலாம் படி இருக்கும் உடலே மூடிக்கொண்டிருக்கிறது உடல் இல்லாவிடில் ஆத்மா பிரகாசிப்பர் சம்சாரம் இல்லாவிடில் ஆத்மா ஒளிவிடுவர் ஆனா இந்த தமசுங்கிறது வந்து மூடிக்கொள்ளுகிறது நம்மாழ்வார் மற்றொரு பிரபந்தத்தில் திருவாய்மொழியில் சாதிக்கிறார் அருள் பெறுவார் அடியாறு தம் அடியுள் அருள் தருவான் அமைகின்றான் அது நமது விசிவகையே இருள் தருவான் யாலத்துடி இனிப்பிறவியான் வேண்டேன் மருளொடி நீ மடனெஞ்சே வாட்டாத்தான் அடிவணங்கே திருவாட்டாருன்னு மலையாள விவதேசம் ஆழ்வார்களாலே பாடல் பெற்றவை மொத்தம் பதிமூன்று திவ்வதேசங்கள் மலையாளத்தில் உள்ளன அதில் திருவாட்டாறு என்று நாகர்கோவிலுக்கு அருகிலே இருக்கக்கூடிய திருத்தலம் ஆதி கேசவ பெருமாளாய் நீண்ட சயனத்தில் பெருமாள் செவ்வசாதிக்கிறார் திருவாட்டாச்சி எம்பெருமான் அவனை பத்தி சொல்லுகிறார் இருள் பெருமாள் இனிப்பெறவி ஆண் வேண்டேன் இருளை கொள்கக்க இந்த ஞாலம் இவ்வுலகம் இந்த உலகத்தை ஏன் இருட்டுன்னு சொல்றார் சூரியன் உதிப்பதில்லையா லைட்ஸ் எல்லாம் போடப்பட்டிருக்கில்லையா எப்பவுமேவா உலகம் இருளில் மூழ்கி அப்படி காணோமே பகலல்லே திருவேங்கடத்தில் சந்திரனும் விளக்குகளும் எப்போதும் திருமலையில் பிரகாசப்படுத்துகின்றன இந்த போஷரத்தில் இதை இருள் தெருமா ஞாலம்னு சொல்றார் ஏனெனில் இது தமசாலே மூடப்பட்டிருக்கிறது பிரளயம் வருகிறது அப்ப அன்பன் தமஹான்னு பிரளய காலத்துல மொத்த இடத்திலையும் சமசு தான் இருக்கும் இப்போதாவது சத்தமும் உள்ளது ரஜஸும் உள்ளது தமசும் உள்ளது பிரளயம் வந்துருத்துனால் நம்ம ஒருத்தருக்குமே அறிவே மலராது அசித்தான உயிரற்ற அறிவற்ற எந்த பொருளுக்கும் நமக்கும் வேறுபாடு இருக்காது இந்த புத்தகத்துக்கு எப்படி அறிவு கிடையாதோ அத ஜீவாத்மாவே அறிவற்று கிடக்கிறான் அந்த அளவுக்கு தமசு அவனை மூடிக்கொள்ளுகிறது பிரளயம் வந்துடுத்து பிரளயம் வந்துடுத்து உலகமே அழிஞ்சு போடுதுன்னு சொல்றமே அப்ப இந்த தமசு தான் எல்லா விடத்திலும் மூடிக்கொள்ளும் சம பரே தேவே ஏகின்னு சொல்லுவார்கள் ஒன்னொன்னா அழிந்து அழிந்து கொண்டு போய் எல்லா தமசுங்கிற பிரகிருத்தில சேர்ந்து அந்த மூல பிரகிரு பிரம்மத்தோட ஒட்டி கொண்டிருக்கும் இதுதான் பிரளய காலம் அந்த தமசுதான் நன்கு நம்மை மூடிவிடுகிறது அதனால்தான் பிரகாசமடையாம இருக்கும் ஒளிவிட முடியாமல் தவிர்க்கிறோம் இதை தெரிஞ்சுக்கணும் அப்ப இது நிலையற்றது எனக்கு ஏற்புடையதல்ல இதை நான் தாண்ட இந்த உடலோட இருக்கிற தொடர்போ அல்லது தமோகுணத்து கூட இருக்கிற தொடர்போ அறுக்கத்தக்கது இதுதான் உண்மையை காட்டாமல் என்னை தடுக்கிறது உண்மையா இருக்கிறது எல்லாத்தையும் பொய்ன்னு நிலையா இருக்கிறது எல்லாத்தையும் நிலையில்லாததுன்னு எது மாறுதலுக்கு உட்படுமோ அதை மாறாதுன்னு காட்டுறது எது நமக்கு நல்லதே பண்ணாதோ அத நல்லதுன்னு சொல்றது அதர்மமா காட்டுறது அதர்மத்தை தர்மமா காட்டுறது எத்தனை கஷ்டம் பாருங்க இப்ப இது ஆனா ஆச்சரியம்னா அந்த கள்ளனை கண்ணாலே பார்க்க முடியாது இவ்வளவு சொல்லியிருக்கும் இப்ப உங்களுக்கு மனசுக்கு புரிஞ்சிருக்கும் கண்டிப்பா சமயம் தர்மம் தர்மமா தெரியணும் கவனமின்மை கூடாது சோம்பல் கூடாது குறையணும் எல்லாமே நீங்களும் ஒத்துக்கீடு நானும் ஒத்துக்கிறேன் ஆனா இது இத்தனைக்கு இப்ப காசத்தான் இந்த இடத்துல யுதிஷ்டர் சொல்லிட்டு இருக்கார் இது இத்தனை எதனாலே நோய் நாடி நோய் முதல் நாடி அது வாய் நாடி வாய்ப்ப வெறும நோய்க்கு மட்டும் டேப்லெட்ஸ் கொடுத்துருந்தா போறாரு அதுக்கு உள்ளுக்குள்ள எதுவோ அதன் காரணத்தை தானே ட்ரீட் பண்ணியானோம் இப்ப கவனமின்மை காரியம்தான் அதை நேரம் ட்ரீட் பண்ண முடியாது தூக்கமும் காரியம்தான் தொலைச்சிட முடியாது அதே சோம்பலும் காரியம் தான் நேர முடியாது இதுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிற பெரிய கல்பிரிட்டோட்டர் இருக்கார் அவர் கள்ளம் சமசு அந்த தமோகுணத்தை தொலைக்கத்தான் வழி தேட வேண்டும் இதற்க ரெண்டு கேள்விகளால் பார்த்தோம் அப்ப இது பொய் நின்று ஞானம் இருள் தருமாஞ்சி சொல்லுகிறார்கள் ஆனா வைகுந்தத்துக்கு போயிட்டோம்னால் இந்த சமோ குணத்துக்கு வேலையே இல்லை அங்க ராஜோகுணமும் இருக்காது சமோ குணமும் இருக்காது அதுக்கு அங்க போயிட்டான் தமோ குணத்தை குறைச்சுக்கணும் இல்ல தமோகுணம் குறைஞ்சிட்ட உடனே அங்க போயிடும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த உலகத்துல இருக்கிற தமோ குணத்தை குறைத்துக் கொள்ள வழி தேட வேண்டும் ஆகாரம் இருந்து இன்னென்ன சாப்பிடாம இருந்துட்டோம்னால் கண்டிப்பா தமோ குறையும் தியானம் இருந்ததுனால் தமோகுணம் குறையும் குறைஞ்ச எஃபெக்ட் நமக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் தமோ குணம் குறைஞ்சதுனாலும் அந்த அளவுக்கு சத்துவ குணம் வளரும் வளர்ந்து இருந்தாலே தெளிவா செய்ய வேண்டிய செயல்களை சுறுசுறுப்பா செய்வோம் படிக்கிறச்சே எல்லாம் புரிஞ்சு போயிடும் கவனம் தப்பு தப்பா எதையுமே பண்ண மாட்டோம் இது நம்ம ஒத்தருக்கு வேணுமா வேண்டாமா இந்த நிலைய ரொம்ப நன்னா இருக்குங்கிறது தெரியறது இல்லையோ அதற்கு வழி ஆகார சுத்தி தான் என்னங்கறதே அதுக்குன்னு கேள்வி வரும் வரும்போது அவசியம் தெரிவிக்கிறேன் ஆக நம்முடைய உணவு பழக்க வழக்கம் தமோகுணத்தை கட்டுப்படுத்தும் தியானம் தமோகுணத்தை கட்டுப்படுத்தும் அதை அவசியம் செய்ய வேண்டும் இதுல எந்த சித்து வேலையும் கிடையாது எந்த ஜோசியன் ஜாதகமும் பார்க்கறதுக்கு இயலாது எந்த கோவில்ல போய் தமோ குணம் குறைஞ்சிடும் கிடையாது என இன்னைக்கு லோகத்துல எதுக்கு எடுத்தாலும் ஒரு கோவில்ல போய் ஒரு பரிகாரத்தை பண்ணிவிட்டா உடனே சரியா போடும் பிராயசித்த பண்ணிட்டா சரியா போது அவ்வளவு வாழ்க்கை தான் கடவுள் எத்த எளிமை அதுக்கு பிராயசித்தம் தேடி விடுறேன் பரிகாரம் அந்த அளவுக்கு இது எளிமையானது ரொம்ப எளிதா பெருமானுடைய திருவடிகளை பற்றலாம் இதற்கு எந்த மாயாஜால மந்திர தேடி போக வேண்டாம் ஒண்ணு வைப்பு பில்லி சூனிய எதிர்ப்பு ஒன்னும் நம்மளை ஒண்ணுமே பண்ணாது பக்தி ஒருத்த இடத்தில் இருந்தால் அதை விட்டுட்டு என்னென்னமோ தேடி நம்ம போறோம்னால் அப்ப கடைசியில ஏமாந்து போடுவோம் இறைவனுடைய திருவடிகளை தவிர மத்த படிக்கு என்னாலையும் உங்களுக்கு ஒண்ணு காட்ட முடியாது யாராலையும் உங்களுக்கு ஒன்னும் காட்ட முடியாது உங்களாலையும் இதை தவிர ஒரு நன்மை எங்கேயும் தேடிக்கொள்வதற்கு இயலாது உன்னத்தான் திரும்ப திரும்ப காட்ட முடியும் இதோ பகவான் உள்ளார் அவர் சொல்லிருக்கிறது படி நடப்போம் அவர் தான் கீதையில இப்படி சொல்றார் அவர் தான் பாரதத்துல இப்படி சொல்றார் இதை போல கொஞ்சம் நம்ம சிம்பிளா இதை முடிச்சுட்டோம்னா உங்களுக்கு நல்லது யாருக்கும் நல்லது போய்ட்டோ எந்த ஏமாறுதலும் ரிஷிகளை நம்பிப்போம் ஆழ்வார்களை நம்புவோம் அவர்கள் எந்த பயனுக்காக இருந்தவர்கள் அல்ல இருக்கவே மகாலட்சுமி தாயார் மகாவிஷ்ணு என்பதுமான் அவர்களிடத்துல நம்பிக்கையோடு இருந்துட்டோம்னால் அப்ப இது சுலபமா போடும் இல்லே தமோ குணத்தை வளர்த்துடுவோம் ரஜோ குணத்தை வளர்த்துடுவோம் ஆசை இதனால என்ன லாபம் சொல்லுங்க போகலாம் எழுபத்தி ரெண்டாவது கேள்வி விட்டு விடுகிறான் யார மித்திரர்கள் உட்டுறா இந்த நண்பன நண்பர்கள்லாம் விட்டுடுவா நண்பர்களை இவன் விட்டுடுறான் எதனால் நட்பு பறி போகிறது ஏன் ஒரு நண்பன் மத்தொரு நண்பனை விட்டு விடுகிறான் இதுதான் கேள்வி பதில் சொல்றார் பேராசையால் நண்பர்கள் விட்டு விலகி போவர்கள் பேராசை நானும் நண்பர்களை விட்டுடுவேன் எனக்கு பேராசை இருந்தா நண்பர்களையும் என்ன விட்டுடுவா உடுக்க இழந்தவன் கைபோலே களைவதான் நட்பு எவ்வளவு நாளா நம் பெரியோர்கள் நமக்கு எழுதி கொடுத்துட்டு போயிருக்கா உடுக்க இழந்தவன் கை நம்ம இடுத்துல இருக்கிற வேட்டி சட்டுன்னு நடுவருதுன்னு வச்சுக்கோ எவ்வளவு வேகமா கை அதை இழுத்து பிடிச்சு கட்டுறதுக்கு வரும் அந்த சமயத்தில் கை நமக்கு இதனால் பயனுண்டா இவருக்கு நமக்கு தொடர்பு உண்டா ஏதாவது யோசிக்குமா இல்ல நமக்கு எதான சம்பாவனை கிடைக்குமா ஒரு ஆயிரம் ரூபாய் பரிசு கிடைக்குமா ஒண்ணுமே யோசிக்காது இடுப்பிலிருந்து வேட்டி நழுவ போனால் துணி நழுவினால் எப்படி வேகமா கை உதவிக்கு வருகிறதோ அத வேற எதையுமே எதிர்பார்க்காமல் எவன் நன்மையே நோக்கி உதவுகிறானோ அவன் நண்பனாக இருக்கிறான் உடுக்கு இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கண் நமக்கு ஏற்பட்டிருக்கிற கட்டம் களைவுதான் நட்பு அந்த நட்புக்கு நடுவில் பேராசை வந்து விட்டதனால் கண்டிப்பாக நட்பு பறிபோகும் பால பாடம் வரைக்கும் அஞ்சாவது வரைக்கும் நட்பு இருக்கும் அப்புறம் ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் நட்பு இருக்கும் பதினொன்னு பன்னெண்டுல மாறிடுவோமோனுமோ நட்பு காலேஜ் போறச்சே நட்பு இருக்கும் அதுக்கப்புறம் ஆபீஸ்ல வேலைக்கு போறச்சே நட்பு இருக்கும் இதுல நிஜமாவே அஞ்சாவது வரைக்கும் இருக்கிற நட்பு ரொம்ப உயர்ந்த நட்பா மனசில் படல அதுக்கப்புறம் டுவெல்த் வரைக்கும் இருந்தது கூட கொஞ்சம் மறந்து போடும் காலேஜுக்கு வந்தது இன்னும் கூட மறந்து போடும் ஆஃபீஸில் நட்பே இருக்கானே சந்தேகம் ரொம்ப குறைவா இருக்கும் அதனால ஏன் அப்படி ஆறுதுன்னா கீழே இருக்கும் போது எதிர்பார்ப்பு ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைகிட்டேதான் எதிர்பார்ப்பு உண்டா ஜஸ்ட் ஃப்ரெண்ட் அதான் சரி எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த சமயத்துக்கு அவன் ஃபீஸ் கட்டலன்னா என் பொண்ணு வந்து வீட்டில் அழுவோம் இவன் ஃபீஸ் கட்டலன்னா இன்னொரு குழந்தை போய் வீட்டுல ஆடுறா ஆனா இதே நம்ம ஆபீஸுக்கு போறச்சே ஒரு தலைதோர் கொஞ்சம் கடன் வாங்கிருக்கார் நியாயமா நேர்மையாத்தான் வாங்கினார் கொடுக்க முடியல அப்படி நம்ம ஒண்ணு உதவுறமா இல்ல அவருக்கு அந்த கடன் கொள்ள வந்துருத்தேன்னு கட்டப்படுறமா எங்கயானு நம்ம கிட்ட கட்டுற போறானே அப்படின்னு விலக போகிறோம் இதுல இருந்து வித்தியாசம் பாத்தீங்களா நமக்கு வயசாயிருக்கிறச்சே அந்த நண்பனுக்கு உதவுற சக்தி நமக்கிட்ட இருந்தது என்னுடைய நாலு வயசு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு உதவுற சக்தி இல்லை ஆனாலும் அந்த வயசுல என்னால் உதவ முடியலையே நம்ம அப்பா ஏதான் என்னுடைய பிருவாளா அப்படின்னு அந்த குழந்தை எதிர்பார்க்கும் ஆனா என்கிட்ட சக்தி இருக்கிறதே நான் ஹெல்ப் பண்ண போக மாட்டேங்கிறேன் ஏது காரணம்னா மனோபாவம் மாறி போகிறது அந்த சமயத்துல எதிர்பார்ப்புகள் கிடையாது குழந்தைகளுக்கு குழந்தைகள் அப்படித்தான் பழகிடுவா அதே டென்த் வரைக்கும் வர தேச்சே கூட நன்னாதான் இருக்கும் வயசு ஏற ஏற பார்வையில் வேறுபாடு வந்து விடுகிறது இன்ன பயன் இருந்தால்தான் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சு நடுவோம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஒரு கஷ்டம் என்னன்னு பார்த்தால் ஒத்தத்துறது தெரியுது ஆனா வெளியில வர்றதுக்கு எப்படி வழியுதான் புரியல எல்லாத்தையும் ஒரு பயனுக்காகவே செய்யறோமே பயனில்லாமல் செய்தால் அது நன்னா இருக்கு மூலியம் இல்லாம ஒரு காரியத்தை உட்காண்டிருக்கோம் புல்ல பிடிக்கிட்டே இருக்கும் நன்னா யாரோ கட்டப்பட்டு புள்ள வளர்த்து வச்சிருப்பா அப்ப அந்த புல்ல புடிந்ததுங்கிறது இல்லாம தானே ஒரு பார்க்ல போய் உட்காந்துருக்கோம் வேர்னு புடிங்க போட்டுவோம் அந்த மாதிரி பயனற்ற செயல்களை நிறைய செய்யறோம் ஆனா என்ன உண்மையான பயனற்ற தான் தெரியுமா நான் உன்னை செய்யறேன் அது பதிலுக்கு பயனை எதிர்பார்க்காம செஞ்சுதார்க்கணும் அப்படி இருந்து நட்பு மலரும் நீ பல நண்பர்களுக்கு நட்பு நன்றாகத்தான் உள்ளது ஆனால் வயதான நாம் தான் அதை கெடுக்காமல் இருக்க வேண்டும் அவர்களுக்கும் ஒரு ஜாகிரதை வார்த்தை இந்த நட்பு நட்புக்காக இல்லாமல் வேற ஏதாவது ஒரு ஏற்பட்ட நட்பாக இருந்தால் அது ஒரு நாளும் நிலைக்காது நன்மைக்காக ஏற்படுகிற நட்பாக இருந்தால் கண்டிப்பாக நிலைக்கும் அப்ப பேராசை தான் நட்பு போறது காரணம் மித்திரர்களை பேராசையாலே துறந்து விடுகிறான் நண்பனார் காரணம் அவர் சொத்தெல்லாம் எனக்கு வந்துட்டோ அல்லது அவரையும் கெடுத்து நான் வாழணும் எப்படி நட்பு இருக்க முடியும் நட்புனாலே மூன்றில் ராமனே காட்டினார் பெரியாழ்வாரூர் பாசனத்திலே தெரிவிக்கிறார் குகனோடும் தோழமை கொண்டதுமோர் அடையாளம் ஏழை ஏதனன் கீழ்மகன் என்னாது இறங்கி குகப்பெருமானுக்கு ஒண்ணும் இல்லாமல் போக அவனை தன் தோழனாக ஏற்றுக் கொண்டான் தம்பியாக பிரகடனப்படுத்தினான் சுக்ரீவன் குரங்குதான் ஆனாலும் நட்பு பூண்டான் அதே விபீஷணன் இராக்கதன் தான் ஆனாலும் நட்பு கொண்டான் இவர்கள் யாரிடத்திலேயும் ராமன் உதவி இருக்கிறார் அவர்களிடத்தில் உதவி எதிர்பார்க்கல நாம நினைச்சிருக்கோம் ஓ சுப்ரீவனை கொண்டுதானே சீத்தையை தேடினார் விபீஷணனை கொண்டுதானே சீத்தையை தேடினார் அவர்கள் உதவி இவர்கள் நட்பு இல்லாவிடனும் ராமன் தன்காரியத்தை கண்டிப்பா முடிச்சிருப்பார் இன்னி வரைக்கும் நாமும் ஓ இவர்கள் உதவியால ராமன் இந்த காரியத்தை முடிச்சார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவளை அனுமதிச்சிருக்கான் இல்லைன்னா தெரியும் பகவானுக்கு யார் உதவியும் தேவையில்லை ஆனா இவர்கள் உதவியாலதான் பெருமாள் ஜெயிச்சு வந்திருக்கார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மற்ற ரெண்டு பெருமையை கொடுத்து வச்சிருக்காரோ பெருமாள் அதுதான் நட்பின் திறந்தால் நட்பு நன்கு இருக்கும் இருக்கட்டும் இந்த யக்ஷபிரஷ்னாஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் நைன்